रूपाय नमो वेद्याय விஷாய்ஷிணே बुद्धि வேதாந்திசாட்சிணே கிருஷ்ணாயலோக்கம் வேதாஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே சகசவிய ஜன்மஜராை வஷாஹீ வஷபோ விஷு வஷப்போதர வனோ வனச்சு விருஷாஹிக்கு அர்த்தம் பார்த்தோம் விரஷா தர்ம புண்ணியம் விரஷாங்கிற சப்தத்துக்கு புண்ணியம்னு அர்த்தம் ததேவ அஹா பிரகாசசாதர்மியாத் அதாவது தர்மமாக பிரகாஷிக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம் வருகிறது அதுக்கு ஆஹ பகவான் தர்மரூபமாக பிரகாசிக்கிறார் ஆ புண்ணியரூபமாக வெளிப்படுறார் அதாவது புண்ணியபலன் भगवान வந்து ஆனந்த ஸ்வரூபம்னு சொல்கிறோம் அந்த ஆனந்தம் புண்ணியத்தினால கிடைக்கிறது அப்புறம் ஆனந்தம் ஆத்மாங்கிற ஞானத்தினாலேயும் அதை நாம் பெறுகிறோம் ஆனால் உலகத்தில் ஓரளவுக்கு சுகம் வேணும்னா இந்த சுகாபாச சுகம் வாஸ்தவ சுகம் இல்லை இந்த ஆபாச சுகம் அதுக்கே தர்மம் தேவைப்படுது ஆக தர்மமாக பிரகாசித்து சுகத்தை கொடுக்குறவர் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குது அப்புறம் இன்னொன்று பதினோ நாட்கள் பண்ணக்கூடிய ஒரு யாகம் அதுக்கு பேர் விஷாகஹான்னு பேர் அதாவது விஷாகஹான்னு சொன்னால் நிறைய புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய பன்னெண்டு நாட்களில் செய்யக்கூடிய ஹோமம் அதுக்கு பேர் யாகம் ஆஹா சா அஸ்ஸ அஸ்தி அந்த ரூபமாக இவர் இருக்கிறதுனால விஷாகி அப்படின்னா அந்த துவாதசாக யஜ்ய ரூபமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அஹா விரஷா ஹஹாங்கிறதுக்கு பாயிண்ட் சொல்கிறார் இத்திர ராஜா ஹஹா சகிபிய ஸ்டச் அந்த வந்து எப்படி வருதுங்கிறதுக்காக வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அது நம்ம கிராமர் தெரிஞ்சால் தான் பிரயோஜனம் இல்லாயிருக்கும் அஹா விரஷா அஹஹா எப்படி இந்த சமாசம் வருகிறது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார் அடுத்தது வருஷத்தியேஷ பக்தேபிய காமானிதிருஷபேபிய காமான் வருஷதி இது விரபா பகாரம் வந்து பக்தர்களுக்கு இருக்குது ஷபா ஷன் அர்த்தம் பக்தர்களுக்கு அவர்களுடைய விருப்பங்களையெல்லாம் மழை மாறி கொடுக்குற வேண்டு இதெல்லாம் பகவான் ஸ்ரையோடு பகவான் ஆராதனை பண்ணினா தய்சாம் ஸ்ராம் சதத தாம் விதா சதையா யுக் தராதனமீகத்தை லபத்தை தான் மயைவ விஹிதான் ஹிதான் அந்த விருப்பப்பட்ட விஷயங்களையெல்லாம் காமியஃபலன்களை எல்லாம் கொடுக்கிறார் மழை மாதிரி புழிகிறார் அருள்மழை ஆக புல் இந்த வக்தனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து ஆனந்தப்படுத்துகிறார்னு அர்த்தம் அடுத்தது விஷ்ணு விஷ்ணுர் விக்கிரமணாத் இதி வியாசோக்தே விஷ்ணு சப்தத்துக்கு வியாபகர்னு அர்த்தம் ஏற்கனவே பார்த்துட்டோம் விஷ்வம் விஷ்ணுர் வஷட்காரஹான்னு இங்கே மகாபாரதம் உத்தியோகபுருவத்திலேருந்து கோட் பண்ணுறார் விஷ்ணுர் விக்கிரமாத் விக்கிரமநாத் விஷ்ணுஹோ எங்கேயும் வியாபிச்சிருக்கிறவர்னு அர்த்தம் வியாப்த இந்தியில் பாருங்கள் வியாப்த ஹோனே கே காரன் விஷ்ணு ஹை இல்லை எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கார் இந்த மகாபலி சக்கரவர்த்தியில கூட கதையில் கூட ஒரு காலக்கீழ வச்சார் மேலே வச்சாருங்கிறது வியாபகாங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது தான் ஆஹா விஷ்ணு சப்தத்துக்கு வியாசர் சொல்லியிருக்கிறதுனால விக்கிரமாத் விஷ்ணு அப்படி போட்டுக்கணும் விக்கிரமாத் வியாபகத்வாத் விஷ்ணு அடுத்தது ரிஷரூபாணி சோபான பருவாணி ஆகுஹு பரந்தாம ஆருக்ஷோ இத்தப்பர்வா அதாவது தர்ம வடிவமான படிகள் பல்வேறு அரங்களை அறங்களை அந்த பரம்பொருளை உணர்வதற்கான படிகள் அப்படின்னு அர்த்தம் பரந்தாம ஆருருக்ஷோ ரிஷரூப்பானி சோப்பான பர்வாணி ஆஹு மகாத்ம வித்வா வித்வாம்ச ஆகு ஆஹா விரஷப்பர்வா விரஷம்னு சொன்னால் தர்மம் பல்வகை வகையான தர்மங்கள் அதான் கிரகஸ்தர்மம் ச விசேஷ தர்மம் சாமானிய தர்மம் புருஷ தர்மம் இல்லை ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்னெல்லாம் தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கோ பிரம்மச்சரியாசிரமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்கள் கிரகஸ்தாசிரமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்கள் இந்த அறங்களையே படியாக கொண்டு ஆண்டவனை அடைகிறான் தமிழில் சொன்னால் அப்படி இருக்கும் அறங்களை படியாக கொண்டு ஆண்டவனை அடைகிறான் ஆகவே அந்த அறவங்களையே படியாக இருக்கு இல்லையா அந்த அறங்களெல்லாம் ஆண்டவன் வடிவமாக இருக்குது பருவான்னு சொன்னால் படி படி சாதாரணமாக கணுன்னு அர்த்தம் பருவா அப்படின்னு சொன்னால் அந்த கரும்பு மூங்குலாம் இருக்கே கணு அதுக்கு பேர் தான் பருவான்னு பேர் அந்த பர்வாணிங்கிறதுக்கு சோப்பான பர்வாணி அப்படிங்கிறார் படிப்படியாக இருக்குது எப்படி கீழே இருந்து மேலே வழியாக போகிறதோ அது மாதிரி பரந்தாமனை பரந்தாமம் பரந்தாமம் பரந்தாமங்கிறது பகவான் தத்தாம பரமம் மமா ஆனந்த ஸ்வரூபமான ஆண்டவனை உணரணும்னா முதல்ல சகாம தர்மா பண்ணி அப்புறம் நிஷ்காம பண்ணி சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிற தர்மங்களை அந்த வேல்யூஸ் அதெல்லாம் அடைஞ்சு சிரவண மரண நிதித்தியாசனங்களால் மெய்ப்பொருளை உணர்கிறது ஆகையினால் பரந்தாமத்தை அடைய விரும்புகின்றவனுக்கு அது மேலே ஏறி செல்லுகின்றவனுக்குன்னு அதை உபச்சாரமாக சொல்லியிருக்கார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறது சாதனங்கள் அந்த ரூபமாகவே இருக்கார் சாத்தியமும் இறைவனே சாதனமும் இறைவனே பாதையும் அவனே பாதையின் குறிக்கோளும் அவனு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அடுத்தது பிரஜா வருஷத்தீவ உதரமசேத்தீஷோதர வுஷோதரோதரஹான்னு சொன்னால் தர்மத்தையே வயிறாக கொண்டிருக்காருன்னு அர்த்தம் இந்த இடத்துல ரிஷசப்தத்துக்கு தர்மான்னு அர்த்தம் லம்போதரா ஆஹா பிரஜா உத அஸ்ய உதரம் பிரஜாக வருஷதி தர்ம பிரஜைகளையெல்லாம் தோற்றுவிக்கிறாராம் அவர் வயிற்றிலிருந்து தான் வருகிறது த அறங்கிற அற தர்ம தர்மமாகிய தான் பகவானுடைய வயிறு வந்து தர்மங்கிறார் எல்லாரும் தாய் வயிற்றிலிருந்து வரும் ஆனால் அது தர்மமாக சொல்கிறார் ருஷோதரஹா ஆக பிரஜாகா வருஷதி மக்களையெல்லாம் அந்தந்த கர்மானுசாரம் அந்த மக்களுக்கெல்லாம் ஷரீரத்தை கொடுக்குறார் ஜீவர்களுக்கு ஆகவே அதனால் அவர் ருஷோதரஹா என்று சொல்லப்படுகிறார் ஆக தர்மம் தான் வயிறு ரொம்ப பரிசு லம்போதரஹா அப்படிங்கிறோம் ஆக உலகத் தாங்கக்கூடிய தர்மந்தான் பகவானுடைய உதரம் அதிலிருந்து புண்ணியத்தினால தோன்றக்கூடிய தர்ம பிரஜைகள் எத்தனையோ புண்ணியத்தினால நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்களுடைய மக்கள் தோன்றுகிறார்கள் அப்படி தர்ம பிரஜைகளை படைக்கிறதும் தாங்கிறதுமான வயிறு அவரை அர்த்தம் அப்புறம் இன்னொரு அர்த்தமும் சொல்கிறார்கள் தர்மப் தர்மத்தினால தர்மம் வந்து எவ்வளோ பண்ணினாலும் போகாது அதனால் வயிறுன்னா இப்போ என்ன திருப்தி அடையணும் இல்லையா போகிறோம் அப்படின்னு இந்த வயிறு வேணால் திருப்தி அடையும் ஆனால் தர்மம் எவ்வளோ பண்ணினாலும் போராது எவ்வளோ பண்ணினாலும் சமூகத்துக்கு அது நன்மையை கொடுக்கும் ஆகையினால தர்மத்தை எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குதுன்னு ஒரு வியாக்கியானக்காரர் சொல்கிறார் அஹப் பிரஜாஹா வருஷத்தீ இவ உதரமஸ்ய மக்களையெல்லாம் தன் வயிற்றிலிருந்தே வெளிப்படுத்துகிறார் மழை போல பொழிகிறார் தர்ம பிரஜைகளின்னு அர்த்தம் தர்மமான பிரஜைகளை இல்லை தர்ம மக்களை தோற்றுவிக்கிறார் படைப்பு வர்த்தய தீ தி வர்தனா வளர்றவர் இந்த உலகத்தில் எதெல்லாம் வளர்றதோ அது பகவானுடைய ரூபம் செடியெல்லாம் வச்ச உடனே அது வளர்ந்துட்டு வரத பார்க்குறோம் ஒரு நல்ல கா குழந்தைகள்லாம் வளர்கிறத பார்க்குறோம் அதெல்லாம் என்னதுன்னா வர்த்தயத்தீ தி வர்தனகா வர்தயி அதனால் அது மாத்திரம் இல்லை எல்லாவற்றையும் வளர செய்பவர் வர்தனகா எல்லாவற்றையும் வளர செய்பவர் வளர்பவரும் அவரே வளர செய்பவரும் அவரே அப்படி வர்த்தனா ஆனால் வர்த்தயங்கிறது நிச்சல்தான் சொல்லியிருக்கு ஆகையினால் வர்த்தயத்தி இத்தி வர்த்தத்தே வேற வர்த்தயத்தி வேற ஆக வர்தயி இர்தனகா இன்னொரு அர்த்தம் இருக்குதுக்கு எல்லாரையும் அதாவது அன்ன ஆகாரங்களையெல்லாம் கொடுத்து ஜலத்தையெல்லாம் கொடுத்து ஜனங்களையெல்லாம் வளர்றத்துக்கு உதவியாக இருக்கிறவர் படைத்தவரும் படைப்பறது படைத்தா மாத்திரம் போருமா அதை காப்பாத்தணுமே அது வளரணுமே அஸ்தி ஜாயத்தே வர்தே அப்படி சொல்கிறோம் இல்லையா வளரணும் இதுதான் வர்த்தத்தனா பிரபஞ்ச ரூபேண வர்த்தே இர்தமான பிரபஞ்ச பிரபஞ்ச ரூபேண வர்த்தே இந்த படைப்பு விரிஞ்சின்றே போகிறது சொல்கிறாங்க இந்த பௌத்திக விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆறுதான் எப்படிங்கிறது எப்படி சொல்ல முடியும் ஸ்பேஸை எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஏதோ ஒரு ஆகாஷம் இருக்கா என்ன எப்படியா எக்ஸ்பேஸ் ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறது தெரியல ஆ பிரபஞ்ச ரூபமாக வளர்ந்து கொண்டே போகிறார் ஆஹே நல்ல வர்த்தமானஹா இந்த சக்கரவர்த்தி கதையில் வருது இல்லையா அப்புறம் வளர ஆரம்பித்தார் போயின்ண்டே இருக்குன்னா முடிவே இல்லை எல்லா லோகத்தையும் போய் மேலே போயின்ட்டே இருக்குண்ணா ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெருஞ்சோதி வர்த்ததே இது வர்த்தமான இத்தம் வர்த்தமானோபீ ப்ரதகேவதி திஷ்டீ தீ விவி விவிக்தான் தனியாக இருப்பவர்னு அர்த்தம் இவ்வளவெல்லாம் வளர்ந்தாலும் இது வளர்ந்தாலும் எல்லாம் தோன்றினாலும் பிறந்தாலும் வளர்ந்தாலும் இந்த சிருஷ்டி அப்படித்தானே இருக்குது ஆனால் அதோட சேர்லையா அசங்ககாங்கிற அர்த்தம் அதோடு ஒட்டாதவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் விவிக்தகா நம்ம படிக்கிறோம் இல்லையா கீதையில் விவிக்த தேச சேவித்துவம் விவிக்தகான்னால் தனியாக இருப்பவர் படைப்போடு படைப்பாக காட்சியளித்தாலும் படைப்போடு ஒட்டாமல் இருப்பவர் இப்போ நம்மளாம் எப்படி இருக்கோம் உடம்போடு காட்சி அளித்தாலும் அறிவால் உடம்போடு ஒட்டாமல் இருப்பதை போல இப்படி புரிஞ்சுக்கணும் சரி அடுத்தது ஸ்ருதயா சாகராக இவ அற்ற நிதீயந்தே இசாகர சாகராக இவ ஸ்ருத்தைய அற்ற நிதீயந்தே இறுதிசாகர வேதக்கடல்னு அர்த்தம் ஞானக்கடல் அறிவுக்கடல் வேதக்கடல் ஆருத்தையான்ன ஸ்ருதிசாகரானுகளெல்லாம் வேதக்கடலாக விளங்குபவர் சர்வே ஸ்ருத்தையா சாகராக இவ அத்த நிதியந்தே நிதியந்தேன்னா எல்லாம் இவரிடத்தில் ஒடுங்கியிருக்கு அசை மகத்தோத நிஸ்வசித்தம் என்று வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு இவரிடத்துலேருந்து தான் வெளிப்பட்டது மூச்சுக்கற்றாக வெளிப்பட்டது யோ பிரம் விதாதி பூர்வம் யோவை வேதாகஷ்ட பிரகிணோதி தஸ்மை அந்த வேதங்களையெல்லாம் அவரிடத்துலேருந்து தான் வந்தது பிரம்மதேவனுக்குன்னா அப்போ அவருடைய அறிவை என்ன சொல்கிறது இல்லை பிரம்மசூத்திரத்திலே அதுதான் சொல்கிறார் சர்வஜம் சர்வசக்திமத் பிரம்ம ஆகர சாகராக இவ அற நிதீயன் எல்லாம் இங்கேயே இவர்ட்டியே ஒடுங்கியிருக்குன்னு அர்த்தம் அதுதான் சுவாமி வேதநாராயணன்லாம் சொல்லுவாள் வேதநாராயணன் சரி அடுத்த ஸ்லோகம் சுபுஜோது மகேந்திரோ வசுதோ வசு நைக்கரூபோ பிருகிரூபா ஷிபிவிஷ்ட பிரகாஷன वाग्मी वसुदो சுபுஜோர் வாசு மகேந்திரோ வசுதோ வசு நைக்கூப்போஷ்டிரா பகவானுடைய கரங்கள்லாம் இப்படி இருக்கு சோபனாக புஜாக ஜகத்ரக்ஷாக்கராக அசை இதி சுபுஜா அதாவது பகவானுடைய கைகள்லாம் என்னதுன்னா உலகத்தை காப்பாற்றக்கூடிய கைகள் பாதுகாக்கக்கூடிய கைகள் நம்ம கைகள் என்னதுன்னா எல்லாம் ஆபரணங்கள் எல்லாம் போட்டுருக்குற கை நம்ம கையில் எல்லாத்தையும் போட்டுட்டு கையை அழகு பார்த்துட்டு இந்த கையை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இதெல்லாம் என்ன இதாகத்தானே எல்லாம் இதில் அலங்காரம் பண்ணின்ட்டு இதை பண்ணி பார்த்துட்டுருக்கோம் என்னெல்லாம் புதுசு புதுசாக போட்டுக்கிறான் ஆனால் இது வந்து எல்லாத்தையும் காக்கும் கை எல்லாரையும் ரட்சிக்கிறது ஜெகத் ரக்ஷாக்கராக புஜாக அனந்த புஜங்கள் பகவானுக்கு ஆக எண்ணற்ற கைகளை உடையவர்களாக சோபனாக பூஜாகா இந்த கை வந்து என்னதுன்னா கை வந்து தானம் பண்ணுற கை தான் கையின்னு விட்டாங்க சாஸ்திரத்தில் தானேன பாணிகி நத்து கங்கணேன சும்மா அழகாக புதுசு புதுசாக வயிற வளையல் அந்த விளையல் அதில் வடித்து அடிக்கிண்டு இப்படி இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது இருக்கே இதெல்லாம் என்னதுன்னு இதை பார்த்து நிறைய பேருக்கு நமக்கு அந்த வளையல் இல்லையேன்னு வருத்தம் அதில் இது கை வந்து என்ன கைன்னா துப்பியமகம் சம்பிரதே நமமா துப்பியமகம் சம்பிரதே நமமா அது இருக்கிற கை தான் அதனால் கை தான் இந்த கை ஒரு நாளைக்கு நெருப்பு வச்சு எரிச்சிருவான் இல்லாட்டி மண்ணில் மக்கி போக போகிறது இந்த கை அலங்காரம் பண்ணின் இருக்கிற கை ஒரு நாளைக்கு மக்கை போகிறது இல்லாட்டி நெருப்பு வச்சு எரிய போகிறது அதில் ஆபரணத்தை போடுறதை விட நிறைய கை இருக்குன்னா கை எதுக்குன்னா என்னது கரத்தலை கமலே சர்வதா தானலக்ஷ்மி கையில் என்ன லக்ஷ்மி இருக்கணும்னா இல்லை எல்லாம் வருமானம் இப்படி எல்லாம் உள்ள வாங்கி இப்படி போடுறது இல்லை எல்லாம் இப்படி இப்படி போடுறது ஒன்றுமே அப்புறம் தீந்து போயிடுத்துனா என்ன பண்ணுறதுனா இருக்கவே இருக்குது தீந்து போனால் போயிட்டு போகிறது பயம் என்ன பண்ணுறது அதுக்கு அனுக்கிரம் வேணும் ஆஹா சோபனாக ஜகத் ரக்ஷாக்கராக புஜா உலகத்தையெல்லாம் எல்லா பக்கத்துலேருந்து நாலா பக்கத்துலேருந்து भगवान அரவணைச்சி காப்பாற்றுறார் எல்லாரையும் அதனால் அவருக்கு பேர் சுபுஜா பகவான் என்ன உடம்பு செல்லாதவனால் என்ன நினைக்க முடியும் இந்த மாதிரி சுபுஜா எனமஹா ஆஹ சுபுஜே நமஹா சாதாரணமாக புஜேம்போ ஏன்னா ரெண்டு கை இல்லையா அதனால் இங்கே நிறைய இருக்குது சுபுஜா நிறைய அனந்த கரங்கள் இருக்கு அசைத்து சுபுஜ அடுத்தது பிளிவியாதினி அப்படி லோகதாரி அந்நீ தாரயித்து அசக்கியான யன் நச்சிித் தாரயும் ஷகியுரே துர் ஆஹ் உடைய எல்லாவற்றையும் தாங்கிற அவரை எது தாங்க முடியும் அதுதான் இங்கே விஷயம் பிருத்திவியாதீனி லோக்கானியப்பி லோகதாரகாணி உலகத்தை பூமி தாங்கிறதுன்னா அந்த பூமியை அந்த பூமியால் பகவானை தாங்க முடியுமான்னா தாங்க முடியாது இந்த பெருமாளுக்கு பக்கத்தில் எப்போவுமே ஸ்ரீதேவி பூதேவி இருக்குது என்ன அர்த்தம்னா பகவான் வந்து பக்தர்களுக்கு என்ன கொடுக்குறாருனா இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறார் வாழ்கிறதுக்கு பணம் கொடுக்குறார் இதுதான் ஆஹா ஸ்ரீதேவின்னா அர்த்தம் கேஷ் ஃப்ளோ இருக்கணுமே செக்கு செக் போட்டால் எதாகணுமே பேங்க்கில் அவன் கொடுக்கணுமே பணத்தை ஆஹா பூதேவி இருந்தால் பூதேவின்னா இருக்கிறதுக்கு இடம் பெருமாள் தான் கொடுக்குறார் பகவான் அறிவே வடிவான அழ ஒழுக்கமே வடிவான அறமே வடிவான ஆண்டவன் இந்த உடலில் வாழ்கிற உயிர்களுக்கு இந்த உடல் வாழ்வதற்கான இடத்தையும் வாழ்க்கைக்குத் தேவையான செல்வத்தையும் அருளுகிறார் என்பது கருத்து அதனால் அதுக்கு சொல்கிறது இங்கே விஷயம் அது இல்லை ஆக லோகதாரகாணி பிருத்திவியாதீனி அப்படி அந்நேகி தாரையித்தும் அசக்கியானி தாரையண்ணு அதையெல்லாம் அவர் தரிச்சுன்ருக்கார் நகேனச்சாரயத்தும் சக்தியாக எதனாலையும் அவரை தாங்க முடியாது அவர் தான் எல்லாவற்றையும் தாங்கிறார் மெய்ப்பொருள் தான் அனைத்தையும் தாங்குகிறதுன்னு அர்த்தம் மெய்ப்பொருளே அனைத்தையும் தாங்குகிறது பாம்பை கயிறு தாங்குவது போல புரியுதோ பாம்பை கயிறு தாங்குவது போல குடத்தை மண்ணு தாங்குவதை போல நகைகளை தங்கம் தாங்குவதை போல ஆடைகளை நூல் தாங்குவது போல டேபிளை மரம் தாங்குவது போல சொல்லின்றே போவேண்டி தான் அலைகளை தண்ணீர் தாங்குவது போல அப்படி ஒரு அர்த்தம் நக்கையை நச்சுது தாரையித்தும் சக்கியா தாங்க யாரால முடியும் முடியாதுன்னு அர்த்தம் அது மாத்திரம் இல்லை இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் முமுக்ஷுபி தியான சமய துக் ஹுதயே துக்கேன தாரையத்தே இதுவா துர்தராக இல்லையே யோகிகள்லாம் உள்ள தாங்குகிறார் உள்ளத்தில் இறைவனை தாங்குகிறார்களேன்னா ஸ்வசாதாரணமாக தாங்கினா எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கள் கண்ணை மூடினா வெளியில் எங்கேலாமோ போகிறது மைண்டு சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் மட்டில் ந தியானம் வைக்க அறியலை கண்ணை மூடினா என்னென்னா ஒன்று லயம் தரந்தால் விக்ஷேபம் கண்ணை மூடினா லயம் இல்லாட்டி விக்ஷேபம் கண்ணை திறந்தாலும் விக்ஷேபம் கண்ணை மூடி விக்ஷேபம் இருக்குது கண்ணை மூடி லயமும் இருக்குது ஆனால் என்னதுன்னா இது வந்து தியானம் பண்ணி எல்லாம் பண்ணணும்னா தாரணா தியானம் பண்ணணும்னா சுலபமாகண்ணா இறைவனை உள்ளத்தில் ஆழ்ந்து எண்ணுவது கஷ்டப்பட்டு தான் எண்ணணும் ஏன்னா இந்த மனசு அப்படியே வெளியில் போயின்ட்டே இருக்குது அந்த ஹோட்டல் இந்த ஹோட்டல் சாப்பாடு பாட்டு காது பாட்டு கேட்கணும் கண்ணால் அதை பார்க்கணும் மூக்கால் இதை முகரணும் நாக்கால் அதை சுவைக்கணும் தொட்டு உணரணும் இதிலையே இருக்கிறவனுக்கு எங்கே தெரிய போகுது ஹிருதயத்தில் இருக்கிற பகவானை எப்படி தியா தியானம் பண்ணுறது பகவானுடைய என்னென்ன என்ன தியானம் பண்ணு இப்படின்னா சாந்தாகாரம் புஜக சயனம்னா சயனம்தான் புஜக சயனம் அப்புறம் பத்மநாபம் சுரேஷம் முடியாது கஷ்டம் துர்தரஹா துக்கப்பட்டு தான் மனசுக்குள்ள தியானம் பண்ணணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் துக்கம்னா என்ன அதை பிடிச்சி பிடிச்சி இழுக்க வேண்டியிருக்கு இந்த குழந்தை வெளியில் போகிறதுங்கிறது எல்லா குழந்தைக்கும் ஃபோனை கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு அந்த ஃபோனை இப்போ வாங்க முடியறதில்ல வாங்க முடியுமா பாருங்கோ ஃபோனை கொடுத்து ஏதோ இவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறது சரி பிடிச்சிக்கிடான்னு கொடுத்து விளையாட்டு சாமான் மாதிரி அழித்து ஆனால் அது நல்லா பழகிடுறது அதனால அதெல்லாம் பழகின அதை விடவே மாட்டேங்குது எழுந்த உடனே ஃபோனு கேட்குறது குழந்தைகளெலாம் தெரியுமா உங்களுக்கு குழந்தைகள் நல்லா பழகிட்டாங்க கடைசியில் இப்போ என்ன அது ஃபோன் இல்லாமல் அது அப்படியே பைத்து முடியும் டாக்டர் சொல்லலாம் வராங்களா நிறைய நிறைய இதெல்லாம் இப்போ பணத்தை கொடுத்து செலவு பண்ணி நிறைய கூட்டம் போயின்ட்டுருக்கு இதெல்லாம் எப்படி அதுலேருந்து விடுவிக்கிறது என்ன இந்த எப்படி இது ஆல்கஹால் டீ அடிக்ட் பண்ணுறோமோ அது மாதிரி இதுலையும் டீ அடிக்ட் பண்ண வேண்டியிருக்கு ம் சும்மா இருந்தா, பகவானை தியானம் பண்ணுவோமா ஃபோனை பார்ப்போமா தன்னஞ்சறிவது பொய்ய இருக்க பொய்த்தவின் தன்னஞ்சே தன்னை சுடு அதாவது பகவான் முந்தியாவது இந்திரிய விஷயங்களுக்கெல்லாம் வெளியில் போக வேண்டாம் இப்போ அவன் ரூமுக்குள்ளேயே உட்காந்துண்டு எல்லாத்தையும் பார்த்துண்டு அதுலேயே போய் அப்படியே மு தூங்கிடும் முழித்தா பழையபடியும் அதே தான் தரிசனம் விஸ்வரூப தரிசனம் இழுத்துட்டே போயிடுது அதனால் அவ்வளோ சுலபமாக வந்து சரி அந்த என்ன தான் அசங்கோகம் அசங்கோகம் அசங்கோகம் புனப்புனா தியானமாக பண்ண முடியும் ஒன்று சகுணத்தியானம் இல்லாட்டி நெர்குணத்தியானம் ஒண்ணும் பண்ண முடியாது துர் துர்ராங்கிறதுக்கு ஆச்சாரிய ரொம்ப அழகாக சொல்கிறார் முமுட்சுமே ஹேனி புடிச்சு புடிச்சு விஜ்ராம் மகா பகவன உத்தவர வேறு எதோயோ நஷ்டி மனசஞ்சலம் அதிரம் தத்தோ நியமை தமநேவசம் நேத் அது இப்போ தான் வைக்கணும் அது உட்காந்து வைக்கணும்னா எவ்வளோ அனுகிரகம் வேண்டியிருக்கு சுவாவமாக மனசு ஒடுங்கிறதான்னா அதுக்கு அத்தனை எத்தனை ஜென்மாவில் புண்ணியம் பண்ண வேண்டியிருக்கு இந்த எக்ஸ்டோவட்னஸ்ஸுங்கிறது சுபாவமாக இருக்குது எம் ப்ரவ வருவருணேந்திரருதிரமருத்துன்வந்தி திவ்யைஸ்தவை வேதைபதிரமோபனாயி சாமகாவித்தனச பசியம் யோகிநியவஸ்தனச எல்லாம் நம்ம அனுபவத்தை அப்படியே அழ சொ சொல்ற ஆச்சார அஹ்சமயே என்ன ஆயிடுறதுன்னா நீப்பஷா அமைதியாக தியானம் பண்ண நான் தியானம் பண்ணால் அப்புறம் என்ன நடக்கும் அப்புறம் அப்படியே எல்லாம் கெட்டு போயிடுமேண்ணா ஒன்றும் கிடையாது ரொம்பவே நன்னா நடக்கும் நான் அப்படியே இருந்துட்டால் எப்படியே எல்லாம் காரியம் நடக்கணுமே நிறைய பேர் இருக்காளண்ணே எல்லாம் வந்து சிருஷ்டி பண்ண பகவானுக்கு க ஸ்திதி பண்ண தெரியும் யாரையும் யாரை நம்பியும் எதுவும் இல்லை பேசாமல் தியானம் பண்ணு அப்படின்னா முடியுமான் எதையாவது ஷாக்கு போக்கு சொல்லிட்டு நியாயப்படுத்தின்ட்டு கிளம்பிடுவோம் அது எல்லாராலையும் முடியுமா சுவாமி நடக்காது அப்படியே அப்படியே மற்றது அது ஏதோ ஒரு பாட்டு உண்டு தியானம் பண்ணுன்னா முடியாது பகவான் நாமாவை சொல்லுன்னா முடியாது ஊர் வம்பு பேசும் தான் இந்த நாக்கு எவ்வளோ வேணாலும் நிறைய பேசிகிட்டே இருக்கும் அதில் ஒரு ஆனந்தம் ஊர்வம்பானந்தான்னு பேர் ஆஹ துர்தரஹா அதுதான் அடுத்தது வாக்மி எதோ நிஸ்ருதா பிரம்மமயி வாக்கு மய வாக்கு நிசுதா தஸ்மாத் வாக்மி பிரம்மமயி வாக்மி பிரம்மமயின்னா வேதவாக்கு யாரிடத்துலேருந்து வெளிப்பட்டதோ இப்போதானே சொன்னேன் மகதோபூத்த நிஸ்வசித்தம் ஆக அவரிடத்திலேருந்து வெளிப்பட்டது இந்த வேதங்களெல்லாம் இறைவனிடமிருந்தே வெளிப்பட்டன ஆக எதா எதான்னா யாரிடமிருந்து நிசிருதா வெளிப்பட்டதோ என்னது வாக்கு எப்பேற்பட்ட வாக்கு பிரம்மமயி வாக்கு வேதமயமான சொற்கள் யாரிடமிருந்து வெளிப்பட்டதோ அவருக்கு பேர் என்னென்னா தஸ்மாத் வாக்மி வேதமூர்த்தின்னு அர்த்தம் வேத வாக்கெல்லாம் அவர் தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் வாக்மி வாக்மின்னு உடையவர் வாக்மி வாக்மி அடுத்தது இப்படிலாம் நிறைய சொல்லலாம் ஏன்னா ஆதிசங்கர் என்ன சொல்கிறாருன்னா அவரிடமிருந்து தான் வேத சப்தங்கள்லாம் வந்து கீதோபதேசம் யார் பண்ணா பகவான் தானே பண்ணார் அதுதானே என்ன சொல்கிறோம் சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனஹா உபனிஷத்து விஷயத்தை தானே எடுத்து உபதேசம் பண்ணார் அடுத்தது மகாம்ஸ அசோ இந்திரேத்தீ மகேந்திர ஈஸ்வராணா ஈஸ்வராணீஸ்வர மகாச்ச அசௌ இஸ் மகேந்திர அது என்ன அர்த்தம்னா ஈஸ்வராணம் அப்படி இவர் எல்லாருக்கும் பெரியவராகவும் இருக்கிறார் இந்திரனாக இந்திரன் சொன்னால் தலைவன் அர்த்தம் தலைவனாகவும் இருக்கிறார் இங்கே என்னென்னா தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு அர்த்தம் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் மாபெரும் தலைவர் அவர் எத்தனையோ லீடர்லாம் இது பண்ணியிருக்கார் அந்த லீடர்களுக்கெல்லாம் இவர் தலைவராக இருக்கார் குரு நாம் குருகு மாறி இதெல்லாம் நினைக்கிறோம் இப்படிப்பட்ட ரூபங்களெல்லாம் வாழ்க்கை இதெல்லாம் எத்யத் விபூதி மத்சத்வம் ஸ்ரீமதூர்ஜிதமேபவா தத்த தேவாவக்சத்துவம் மமதேஜோம்சம்பவம் கீதையில் பகவான் சொன்ன மாதிரி எங்கெல்லாம் வந்து மகிமை இருக்கோ அங்கெல்லாம் நான் இருக்கேன் நான் தான் அதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்கிற அதை அது பகவானை தியானம் பண்ண இதெல்லாம் ஒன்று தியானத்துக்காக சொல்கிறது மகா இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தினுடைய நாமங்களையெல்லாம் மெதுவாக சொல்லி சுபுஜோ துர்தரோ வாக்மி மெதுவாக தியானம் பண்ணணும் வாயை திறந்து சொல்லப்படாது மகேந்திரோ வசுதோ வசு அப்படி சொன்னால் அர்த்தானுசந்த அர்த்த அனுசந்தானபூர்வக தியானம் சகசிரநாமங்களை சொல்ல சொல்ல ஒரு நாமக்கணும் ஒரு நாமக்கம் சமான அதிகாரணம் யாருன்னா எல்லாத்துக்கும் அதிகரணம் ஒன்றுதானே சமான அதிகரணம் சகசிரநாமத்துக்கும் அதிகரணம் ஒரே வசுதானே இறைவன் தானே ஆஹா ஈஸ்வராணாமப்பி ஈஸ்வரா இப்போ நிறைய உலகத்தில் பார்க்குறோம் இவன் தனேஸ்வரன் அவன் வித்யேஸ்வரன் இவன் வந்து என்னென்ன பணத்துக்கு தலைவன் அவன் என்னென்ன எல்லாத்துக்கும் மந்திரிகளுக்கெல்லாம் தலைவன் இப்படி ஒருசையாக சொல்லிகிட்டே போகலாம் அறிவுக்கு தலைவன் அறிவு தலைவன் பொருட்தலைவன் இன்பத் தலைவன் எப்படி வேணால் சொல்லலாம் அறத்தலைவன் இவர் எதுனா எல்லா தலைவர்களுக்கும் தலைவர் அடுத்தது வசுதனம் ததீதி வசுதா அன்னதோ வசுதானு வசுனர்த்தம் தனம் ததாதி வசுத வசு ததாதி வசுதா அழுதான் செல்வம் கொடுக்குறார் எப்படிப்பட்டவர்னா அதுக்கு கோட் பண்ணுறார் அண்ணாதோ வசூதானஹா அப்படின்னு பிருகதாரண்ய கோபிஷத்து நாலு நாலு இருபத்தி நாலு நாலாவது நாலாவது அத்தியாயம் நாலாவது கண்டம் ஏதோ போர்ஷன் இருபத்தி நாலாவது மந்திரத்தில் இருக்குங்கிறார் ஆஹா அண்ணாதோ வசூதானஹா தத்துவத்துக்கு பரமார்த்த தத்துவத்துக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு அதுதான் செல்வத்தை கொடுக்கறது தனதஹான்னு பார்த்தோம் தனதஹானா தனம் ததாத்தீ தி தனதஹா வசுன்னா செல்வம் எல்லா செல்வங்களும் ஞாபக வச்சுங்க தனம் அக்னிர் தனம் வாஜூர் தனம் சூரியோ தனம் வசு இந்த வகுப்புலேயே உட்கார்ந்துட்டுருக்கோம் எவ்வளோ சௌரியமெல்லாம் இருக்குது ஸ்க்ரீனில் இருக்கிற செல்வம் இல்லையா என்ன எல்லாம் அத்தனையும் செல்வந்தான் எங்கு பார்த்தாலும் இதே பொருள் மயம்தானே ஆஹா தனம் எத்தனை யார் கொடுக்குறான்னா அப்புறம் தான் கொடுக்குறார் ஷரீரத்தை கொடுத்து இந்த ஜீவனுக்கு ஷரீரத்தை கொடுத்து அதுக்கு வேண்டிய அன்ன வஸ்திரங்களை கொடுத்து அது ஞானத்தை கொடுத்து இத்தனை கொடுக்குறாரே ஆனால் அதை பற்றியே நினைக்கிறது இல்லை ஏதோ ஒரு தத்துவம் நமக்கு பண்ணுறதுங்கிறது யாருக்கும் தோன்றதில்லை எல்லாம் நானே என்னுடைய சக்தியால் வந்ததுன்னு நினச்சிக்கிறான் பணிவாக இருந்தால் இன்னும் ஒழுங்காக இருக்கலாம் அதுக்கு தான் வசுதனம் ததா தீ தி வசுதஹா இது ஸ்ருதே அது அடுத்தது தீயமான வஸ்வீ சேவா வசுன்னு ஆட்சாத்தீ अंतरिक्षयेव மாயையே வசதி நான वसनेना वसनेना वायुर्वा வசனேன வசு வசுரந்தரிக்கு ओके, वसुदो வசு वसु, ओके. Okay. இந்த வசூர் வசுமனா இதெல்லாம் இப்போ இந்த ஞாபகம் வரும்போதே ஞாபகம் சின்னாதான் சரி பண்ணிக்க முடியும் பரவார் என்ன சொல்கிறார் வசுதோ வசு வசூ வசுதனா வ வசுதோ வசு இப்போ அர்த்தம் சொல்கிறார் ஏன்னா வசுதஹாக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் இப்போ வசு வசுகு அர்த்தம் பார்க்குறோம் தீயமானம் தத்து வசு அப்பி அந்த செல்வம்த கொடுக்குறார் அவர் அந்த செல்வம் வேற அவர் வேறையான்னா அந்த செல்வ காரணம் காரியம் முழுக்க காரணம் வியாபிச்சிருக்குங்கிற நியாயப்படி அந்த செல்வம் அவரே ஆஹா செல்வம் வசு வசுகு வசுவீ சயேவ வசுகு அவரால் வழங்கப்படுகிற அந்த செல்வம் அவரே தான் அதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா செல்வத்தை கடவுளாக மதிக்கணும் செல்வத்தை பணம் ப பகவான் அது சொல்லுவார் அதாவது பணம் இன்னும் ஒரு இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன் பணாயனமஹா பணாயனமகான்னு வரப்போகிறது எங்கேயோ இருக்குது இது விஷ்ணுதாசனால் இருக்குது பணஹான்னு வரப்போகிறது அது பணம்ங்கிற சப்தமே சம்ஸ்கிருதம்தான் அது தமிழ்லேருந்து போச்சோ என்னவோ அது தெரியாது வச்சுக்கோங்க ஆஹ ஆஹா அது வது வசூஹு அப்படி ஒரு மீனிங் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜி ஆத்மாவை மாயினால் மறைக்கிறாராம் உண்மை தெரியாமல் மாயையாக மாயையா ஆட்சாதயதி ஆத்மஸ்வரூபம் இது வா வசு வசுக்கு ஒரு அர்த்தம் வாசயதி வாசயத்தின்னு அனர்த்தம் ஆட்சாதயதி ஈஷா வாஸ்யம் வாஸ்யம்னா ஆட்சாதனம் மறைக்கிறது அது என்ன சொல்லியிருக்குன்னா நீ வந்து அத் துவைத்தத்தை அத்வைதத்தால் மறைக்கணும்னு சொல்லியிருக்கு அங்கே உபநிஷத்தில் ஆஹ் துவைத்த பிரபஞ்சத்தை அத்வைத பரமேஸ்வரனால் நீ மறைக்கணும் மறைக்கணும்னா என்ன அர்த்தம் அதுதான் இருக்குது அதனால் இது இந்த அறிவால் நீ என்ன பண்ணணும் அந்த வேற்றுமைகளை நீ மறைக்க வேண்டும் ஒன்றாக இருக்கும் மெய்ப்பொருள் அறிவால் வேற்றுமைகளை நீ மறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த அர்த்தத்தில் இங்கேயும் என்ன சொல்கிறார் ஆத்மாவை மறைக்கிறது எது மாயையால் ஆத்மஸ்வரூபம் வாசயத்தி ஆட்சாதயத்தி ஆட்சாதயத்தின்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம் ஒரு இன்னொன்று அந்தரிக்ஷேய வசதி இந்த அந்தரிக்ஷத்தில் இருக்காரவர் அந்தரீக்ஷம்னால் என்ன ஆகாஷத்துக்கும் இதுக்கும் உள்ளது ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அசாதாரணேன வசனேனா அந்நிய அதாவது இந்த ஆகாஷத்தையே அவர் ட்ரெஸ்ஸாக வச்சுருக்கார் திகம்பரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா திகம்பரா ஆகாஷமே அவருக்கு ஆடை அப்படிங்கிற அர்த்தத்தில் அப்புறம் இன்னொன்று வாயுர்வா வசு வாயு வசுஷப்து இன்னொரு அர்த்தம் வாயு ஆஹா அந்தரிஷே வாயு ரூபேண வர்த்ததே அந்தரீக்ஷத்து வசு அந்தரிஷத்து அப்படின்னு ரெண்டு அர்த்தம் ஆ ஆகாஷத்தையே வஸ்திரமாக போட்டுருக்கார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த நடராஜர் தத்துவத்தில்தான் அப்படி சொல்கிறது உண்டு அதே மாதிரிதான் வசுருவா வசு வசுரந்தரி ஷசத்துங்கிறது கட்டோபனிஷத் அகும் சஷுச்சிஷத் வசுர்தரிக் க்ஷசோதாவே திஷதாதிரோணத் நர்ஷத்வரசோ மசதப்ஜா ஹோஜா ரித்தஜ அத்ரிஜா ரிதம் பிருகத்து அப்படிங்கிற மந்திரம் அந்த மந்திரத்தில் எல்லா இடத்துலேயும் பகவான் எப்படி இருக்கார்னு சொல்லு அஹ வசுரந்தரிக்ஷது இது ஸ்ருதே அடுத்தது நைக்கரூபா நாம இப்போ இதுக்கு எத்தனை அர்த்தம் சொல்லியிருக்கார் வசுசப்தத்துக்கு அதாவது அவரே செல்வம் செல் அதாவது ஆத்மாவை மறைக்கும் தத்துவம் வசு செல்வமாக இருக்கிறார் வசுகுனா செல்வம்னு அர்த்தம் வசுன்னு சொன்னால் ம வசு சொன்னால் மறைக்கிறார்ன்னு அர்த்தம் ஆத்மாவை மறைக்கிறார்னு அர்த்தம் அப்புறம் வந்து ஆகாஷமே ஆகாஷத்துலயே வசிக்கிறார் வசிக்கிறார்னா என்ன அர்த்தம்னா அசாதாரண வசனத்தை உடுத்திக்கொண்டு வசிக்கிறார் அசாதாரணம்னால் என்ன அர்த்தம் சாதாரண வஸ்திரம் இல்லை ஆகத்தையே வஸ்திரமாக அப்புறம் காற்றிக்கு வசு அப்படின்னு நாள் அர்த்தஞ்சொல்ல இனி அடுத்தது நைக்கூப்பை இயே ஜோதிம் ஸ்ரீ விஷ்ணு இத்தியஸ்மிருத்தே ஏக்கம் ரூபம் அஸ்ஸ ந வித்தியை இவருக்கு ஒரு வடிவம் இருக்கான் நான் ஏக்கன் அநேக்கன் இறைவனடி வாழ்கன்னு படிக்கிறோம் அச ஏக்கம் ரூபம் ந வித்தியை ஒரு வடிவம்னு சொல்ல முடியாது எல்லா வடிவமும் அவர் தான் சஹசிரசேரிஷா புருஷா அவதாரம்னு எடுத்துட்டால் கூட எத்தனை ஃபார்ம் எடுக்கிறார் அவர் கிருஷ்ணர் எடுத்துட்டாலே கிருஷ்ணர்லேயே எத்தனை இருக்குது ராமர்லேயே எத்தனை வெரைட்டி இருக்குது ஆக நைக்க ரூபகா நான் ஏக்க அர்த்தம் ஒரு வடிவம் அல்ல என்ன அர்த்தம் பல வடிவங்கள்னு அர்த்தம் இந்திரோ மாயாபிகி புருரூப யத்தே அப்படின்னு உபனிஷத்தில் இருக்குது கோட் பண்ணுறார் மா இந்திரா இந்திரஹான்னா கடவுள் மாயாபிஹி மாயினால் மாயைகளால் பல்வேறு வகையான மாயைகளால் புருரூப்ப ஈயத்தே புருரூப ஈயத்தே பலவிதமான வடிவங்களை எடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறது உபனிஷத்துலேயும் இது ஸ்ருதேகே அப்புறம் விஷ்ணு புராணம் சொல்கிறது ஜோதியும் ஷி விஷ்ணு ஜோதியும் விஷ்ணுவே அப்படின்னு பல மந்திரங்கள் இருக்கலாங்க ஸ்லோகங்கள் இருக்கலாம் நம்ம அதை பார்க்கலை ஜோதிம்ஷி விஷ்ணு இதில் இருக்குமே ஆ சரி விஷாகி நான் அதெல்லாம் பார்க்கலை அதெல்லாம் விஷ்ணு சுபுஜா துர்தராக சோபனாக வசு நைக்கூப்போஷி ஜோதி வசவத் ஆச்சர நோபா சானுபந்தகஸ்வரி பிரகத்தைச் செராணம் பட்டதி ஜோதிம்ஷி இஷ்ணு இத்தியாதி ஸ்மிருதேஷன் இவர் ஒன்றும் போடலை அதை பற்றி ஓகே அந்த ஜோ விஷ்ணு புராணத்தில் ஸ்லோகம் ஃபுல்லாக போடலை இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு ஒரு அவர் இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இத்தியாதி ஸ்மிருதேஷர் பகத் வராஹாதி அிருப்பா அனை அணை ப்ஹூப்பெரிய வடிவம் அதாவது வராமெல்லாம் எடுத்தாராம் வராஹாதிப்பம் அய்யூப்பெரும் வடிவம் அப்புறம் ஷிப்பவிஷ்டிப்ப துவிசேவிஷ்மூ விஷுரிய பசுஷு பிரதிஷ் கிப்பைச்சயனியோகாச்சீப்பிப்போம துஷாத் விஷேசிஷ்டை பிரனீலாத் பிரச்சி நஷண்ண பசவயங்கிற பதத்துக்கு பசு பசவ அனரம் ஷிபிஹி ஷிபி ஷிபய ஹரிஹி ஹரி அது மாதிரி வரணும் பசவ பசவன்னா பசுக்கள் தேஷு விஷதி அவைகளுள் நுழையிறாராம் பிரதிதிஷ்டதி யஜரூப்பேண அதாவது யாகத்தில் பலி கொடுக்கக்கூடிய பசுக்கள் விலங்குகள் அதுக்குள்ளே பகவான் உள்ளே புகுந்துக்கிறாராம் யஜ்ன யஜமயந்த தேவ அப்படின்னு சொன்னா, தேவாகா யஜேன யஜ்யம் அயஜந்த தை யஜம் வரிகிஷி பிரௌன்னு இல்லை இல்லை அபத்னன் புருஷம் பசும் அபத் புருஷம் பசும் அபத்னன் அந்த படைப்பு கடவுளே தன்னை ஆகுதி பண்ணினுட்டாருங்கிறது தன்னுடைய அபத்னன் புருஷம் பசும் ஆக புருஷனே அந்த புருஷனையே யஜ்ய புருஷனையே பசுவாக கட்டிவிட்டாங்களாம் கட்டி பண்ணினாங்களாம் யஜ்ன யஜம் அயஜந்த யஜ்யேனா யஜ்யத்தைன்னு அர்த்தம் யஜ்யத்தைன்னு சொன்னால் யஜ்ஞரூபமாக இருக்கிற பகவானை யஜேன யஜத்தினால் தேவாகா தேவர்கள் ஹோமம் பண்ணினார்கள் இது புருஷசுக்த மந்திரார்த்தங்களை பார்த்தா தெரியும் எல்லாம் சர்வம் பிரம்மமயம் ஈஸ்வரமயம் காட்டுறதுக்காக வேண்டி ஆக அதுக்குள்ளே நுழையிறாராம் அதில் வந்து மந்திரரூபமாக யஜ்ஞரூபேண அதுக்கெல்லாம் அதுக்கு அந் அந்த ஜீவனுக்கு அனுகிரகம் எல்லாம் நடக்கிறது அப்படி நம்முடைய ஸ்ரத்த நம்பிக்கை அதனால் என்னாச்சுன்னா ஷிபி விஷ்ட அதாவது ஷிபிம் விஷதி ஷிபிம் ஷிபி ஷிபின்னு அதனால் ஷிபின் விஷதி ஷிபிவிஷ்டா யஜமூர்த்திஹி இதுக்கர்த்தம் என்னதுன்னா யஜ்யமூர்த்தி அது வேதத்துலேருந்து மந்திரத்தை கோட் பண்ணுறார் யஜோபை விஷ்ணு பசவஷிபிர் யஜ்ய ஏவ பசு சுப்ரதி திஷ்டதி வேதம் படித்தாதான் தெரியும் ஆஹ் தைத்திரியசம்ஹிதா முதல்காண்டம் ஏழாம் முதல் முதல்காண்டம் ஏழாவது இது இருக்குது மொத்தம் ஏழு காண்டாக இருக்குது மூணு வரணும் அதில் எங்கே இருக்கோ இங்கே இருக்க முதல் காண்டம் ஏழாவது பிரஷ்னம் நாலாவது அணுவாக் அதுலேயும் மந்திரம் வேறு இருக்குது அதில் இருக்குங்கிற யஜோபய் விஷ்ணு பசவ ஷிபிர்யா ஏவ பசுஷு பிரதிஷ்டி அஹ பசவா ஷிபிஹி அப்படி அர்த்தம் பசவ இங்கே ஆஹா ஞ விஷ்ணு யஜ்ஸ்வரூபமாக இருக்கிறார் ஷி பசுக்களெல்லாம் ஷிபி யஜஏஏவ பசுஷு பிரதிதிஷ்டதி யஜந்தான் இந்த யஜ்யமூர்த்தி தான் பசுக்களில் இருக்கார் யாகத்தில் பலி கொடுக்குற பசுக்களில் இருக்கார் அப்படிங்கிறது இது ஸ்ரு இன்னொரு மீனிங் சொல்கிறார் ஷிபயா ஷிபயனர்த்தம் ரஷ்மய ஒளிக்கைகள் தேஷு நிவிஷ்டா ஒளிக்கற்றைகளுக்குள்ளே நுழைஞ்சிருக்காராம் அதுக்கு என்ன அதுக்கு ஒரு பிரமாணம் சொல்கிறார் இது எங்கே இருக்குதுன்னு சொல்லலை எங்கே இருக்குது இவங்களும் போடலை சைத்யாத்து ஷயனயோகாச்சீதி வாரி பிரச்சே தத் பானாத் ரக்ஷணாச்சைவிபயோ ரஷ்மையோ மத அதாவது சயனயோகாத்து சைத்யாத் இப்போ போட்டிருக்கு சீதலதா ஒரு விஷ்ணு பகவான்கே ஷயனுக்கே காரண் ஜல்கோ ஷி கஹ்தே ஹை போட்டிருக்கே அதாவது பகவான் வந்து ஜலத்தில் படுத்துட்டுருக்காராம் குளிராக இருக்காது தத் பானாத் ரக்ஷணாச் செய்வ அதை வந்து குடிக்கிறது எது இந்த ஒளி சூரிய ஒளி அதன் மூலம் காப்பாற்றுகிறதாம் அதனால் தத் பானாத் அதை குடிக்கிறதுனாலையும் ரக்ஷணாச் செய்வ அது நம்மளை காப்பாற்றுகிறது மழை பொழிஞ்சு காப்பாற்றுறது எப்படின்னு எடுத்துக்கலாம் ஷிபய ரஷ்மையோ மதாக ஆஹா ரஷ்மிக்கு ஷிபிஹி ஷிபிஹின்னு பேர் ஆஹிபயா ரஷ்மய தேஷு பிரவேசாத் விஸ்வேஷா அதுக்குள்ளே பிரவேசம் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஒளிக்கற்றைகளுக்குள் இறைவன் நுழைந்திருக்காராம் நுண்ணழை கதிரன் முன்னணுப்புரைய முன்னணு புறையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுக்குள்ளே இருக்கார் தேஷு பிரவேசாத் விஸ்வேஷா அந்த விஸ்வேஸ்வரன் விஸ்வேஸ்வரனா யார் இங்கேயா விஸ்வம் விஷ்ணுவோ வஷட்காரஹா பரம்ப பரம்பொருள்னு அர்த்தம் பிரம்மன் சிபிவிஷ்டகா இக உச்சத்தே அவருக்கு சிபிவிஷ்டன்னு ஒரு பேர் அப்படிங்கிற அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் ஷிபயான்னா என்ன அர்த்தம் பசுக்கள்னு ஒரு அர்த்தம் யஜ்ஞ பசுக்கள் யஜமூர்த்தியாக விளங்கக்கூடிய பசுக்கள் யஜ்ஞ பசுக்கள் இல்லாட்டி ரஷ்மயான்னு இன்னொரு மீனிங் அப்படிங்கிறார் அதுக்கு ஷிபங்கிறதுக்கு அது டெரிவேஷன் எப்படி வருது நெருக்தம் சொல்கிறார் சீத்தி வாரி தத் பானாத் ரக்ஷணாச் செய்வ வந்து ஷிகாரம் வந்து இல்லை இந்த ஷிகாரத்தை இந்த சைத்தியமாக இருக்கிற ஜலத்தை குடிக்கிறதுனால ஷிபயா பானாத் ரக்ஷணாச் செய்சியில் சர்வேஷாம் பிரகாஷனசீலாத் பிரகாசன சுபுஜோதுதரோவாக்மி மகேந்திரோ வசுதோ வசு நைகரூபோ ப்ரஹத்ரூபி விஷ்டா பிரகாஷனா எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறதுனால எஃபல்ஜெண்டாக இருக்கிறதுனால அவருக்கு பிரகாஷனான்னு பேர் எல்லாம் ரிப்பீட்டேஷன் இருக்கலாம் எல்லாம் என்னென்னா தியானத்துக்காக பகவான கிஞ்ச பன்முச்ச தேஜந்து ஜென்மசம்சாரபந்தனது மறந்து போயிருக்கோம் ரொம்ப நாள் ஆகிடுத்துது எதை ஜபிச்சு ஜென்மசம்சாரபந்திலிருந்து விடுபடுறானோ அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா கிஞ்சபன் உச்சத்தேன்னா தமேவார்ச்சயந்நித்தியம் பக்தியா புருஷமியம் தியாயன் ஸ்துவன் நமசியம்ச்ச யஜமானஸ்தமேவா அநாதினிதனம் விஷ்ணு சர்வலோகமஹேஸ்வரம் லோகாத்தியஷம் ஸ்துவன் நித்தியம் சர்வது அதிபத் அதித்திய கச்சின்னு அர்த்தம் அதெல்லாம் அது அது ஞாபகம் இருக்கணும் கொஞ்சம் அப்படியே இருக்கும் என்ன இப்படியே சொல்லிகிட்டே போகிறாரேன்னா இதுதான் அது ஒரு ஒரு நாமாக்களை நினைக்கிறது மூலம் என்ன பண்ணுறோம்னா அந்த சர்வ அதிகரணத்தை சர்வ அதுதான் பிரயோஜனம் ஓம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூபதைத்யாந்தம் நருஷோத்தம நமஸ்தனன் சகசிரமூசிருபாவே சகசிரே புருஷா சகசிரோட்டிணே ந கோவிந்தநீர் சாராஜிக்கு